வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா மேன்மையான குணமுடையவன் தன்னையே நம்பி வாழ்வான் அற்பனோ மற்றவர்களை நம்பியே வாழ்வான் ஆம் மேன்மையான குணமுடையவன் தன்னையே நம்பி வாழ்வான் அற்பனோ மற்றவர்களை நம்பியே வாழ்வான் என்கிறார் கன்ஃபியூஷியஸ் நன்றி வணக்கம்